தொள்ளது உண்கள் திறந்திருந்தது அதை மூடினார்கள் பின்பு உயிர் கைப்பற்றப்பட்டு பார்வையும் போய்விடுகிறது அதாவது ஆகவே மரணம் அடைந்தவரின் கண்களை மூடிவிடுங்கள் என்று கூறினார்கள் அப்போது அபு சலமா அவர்களின் குடும்பத்தார் நன்மையை கொண்டே தவிர உங்களுக்காக நிச்சயமாக நீங்கள் சொல்லக்கூடிய பொருமாவின் பிழைகளை பொறுப்பாயாக நேரு வழி பெற்றவர்களில் அவரின் தகுதியையும் உயர்த்துவாயாக அவரின் வாரிசுகளில் அவருக்கு பகரமாக நீர்ப்பாயாக உலக மக்களின் இறைவனே எங்களுக்கும் அவருக்கும் பிழை பொறுப்பாயாக அவரின் மன்னரையை விசாலமாக்குவாயாக அவரின் மன்னரையை ஒளியாக்கி வைப்பாயாக